மக்களுக்கு தொழுகை நடத்தும்படி அபூபக்கரிடம் கூறுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு அபூபக்கர் உங்களுடைய இடத்துல நின்று தொழுகை நடத்துவார்கள் ஆனால் அவர்கள் அழுவதன் காரணத்தால் மக்களுக்கு குரானை கேட்க செய்ய அவர்களால் முடியாது எனவே உமர் மக்களுக்கு தொழுகை நடத்தட்டும் என நான் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் கூறினேன் மேலும் அபுபக்கர் உங்கள் இடத்தில் நின்று தொழுகை நடத்தினால் அதிகம் அவர் அழுவதனால் மக்களுக்கு குரானை கேட்க செய்ய அவரால் எனவே தொழுகை நடத்தும்படி உமருக்கு கட்டளையிடுங்கள் என்று நபி சலல்லாஹு அலிகுவம் அவர்களிடம் கூறும்படி ஹப்சார் அலி அல்லாஹம் அவர்களிடம் கூறினேன் அவ்வாறே ஹப்சி அல்லாஹம் அவர்கள் நபி சொல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்களிடம் கூறிய போது நிறுத்து நிச்சயமாக நீங்கள்தான் நபி யூசுப் நபியின் அழகை கண்டு கையை அறுத்த தோழிகள் போன்றவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு அபுபக்கரிடம் கூறுங்கள் என்று நபி சல்லாஹா அலிஹஹல்ல அவர்கள் கூறினார்கள் அப்போது ஹப்சி அல்லாஹா அவர்கள் என்னிடம் உன்னால் நான் எந்த நன்மையும் அடையவில்லை என கூறினார்கள்